latestly i'm watching of the tamil padav with the english name of the 3 and telling you now nanu 2.7 bigger full bala jodi take id easy <laughs> lena <laughs> ma adigide padam paathidha and padam puchiruka illiya abindradala solvu matha pandi inda tarasla vegerudi thugi pagad vitla thinn poi vegerudi technology id use paniranga camera anga vechirukalanala solradhu mark porradhu idella nonsense bigger of the exhibition aari nam padamaatom so 3 padam inna abindin paathaga or padatha paatha dabal nu puchiruke illa pidikala abindin soliruva ana inda padatha vandi puchiruknu solamulla pidikala nu solamulla so what is happening of the nadandhadu inna 4th episode abindin paathaga vandi padam vandi samajaali ஒரு காதல் ஆரம்பிச்சு அந்த காதல் படிப்படியா முன்னேறி எடுத்த நோய் வந்தது அந்த நோய் நாளும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சார் agreeing to cycles 12-0. ஏ高 conclusions were given to the moon several days. but with the show thing in ajaib, I wonder is an important thing of happening at the moment. I suggest the price for the astounding one I think is a swell one-al800 narcot intend for the breakthrough. new flashback is that apparently an amazing flashback of fools. and all the dramatic reactions out there afterveh is a viewing near the 여기에iral performing. will see many discord aspects of the one-liner timing company. because now in filming just a kind about Arcando brow and events. அவங்களை சந்தோஷமா இருக்கு ாலும்ப அதலாம் ஒரே அதே கடம் அப்பா வேற வீட்டில் இருக்க மாட்டேன் அடுத்ததான் வந்து சம்பவ ரோஹிணி ஒரு மிடில் கிளாஸ் அம்மா வந்து அமெரிக்கா போறதுக்காக வந்து சோகமா அவருக்கு சுத்தமா பொருந்தாத ஒரு வீக் பழைய ஜம்புகளாக வப்பாங்களா அந்த மாதிரி ஒரு வீக் நிக்க அப்பவும் பாட்டு உலகம் அப்புறம் செட் என்ன ஒவ்வொரு வாட்டியும் வெளிப்பட எனக்கு ஒரு தத்ரூபா வந்து வெளிக்க வந்து அனிருத்து அவரோட இசை செமையாந்தது இந்த கொலைவெறி பாட்டு வண்டிதான் அவருக்கு வரும் அப்படின்லாம் நினைக்காம எல்லா பாட்டுமே தாறுமாறா பண்ணி பேக் கிரௌண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படத்தோட அப்படியே ஒன்றி போய் அப்படியே செம்மையா இருந்தது ஸோ அனிருத்தோட மியூசிக் தனுஷோட ஃபெண்டஸ்டிக் ஆஃப் ஆசமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் நல்லா இருந்துச்சு ரோஹினி பிரபு அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மென்ஸு டெபுடன் டேரக்டர் ஆஃப் த ஐஸ்யா தனுஷா அவங்க டேரக்டரா எல்லார்கிட்டையும் நல்ல வேலை வாங்கினா ஷி ஹஸ் ப்ரூவ் த ஸ்கில்ஸ் ஆஃப் த மிட்டிள்ஸ் ஆஃப் த குட் இதெல்லாத்தையும் தாண்டி படம் வந்து என் மனசில் பயங்கரமாக பொக்குன்னு உத்துற மாதிரி இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுற இன்டிமேட் கப்பலாக இவங்க இருக்க மாதிரி இந்த வந்து பாட்டு நிறைய காட்சிகள் உடம்பு சரியில்ல அவர் ஒரு படமா இருந்திருக்கும் அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து போச்சிருக்கீங்களா விருதுநகர் பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்துல எங்க போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா த்ரீங்கிறதுக்கு அளவுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்ச படம் பதிமூணாம் தேதி எப்பாங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இந்திய சல்மான் கான் வாங்க முடியாது